பாடம் முப்பத்தி ஒன்பது பக்கத்து வீட்டாரின் உரிமைகளும் அவர்களின் நலன் நாடுதலும் அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய உறவினரின் பக்கத்து வீட்டாருக்கும் உறவினரல்லாதீட்டாருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களின் வழக்கரங்கள் சொந்தமாக்கியவர்களுக்கும் நல்லுதவி செய்யுங்கள் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம்